ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்ராத்தத்தில் நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் விரிவாக பார்த்துன்னு வரோம் அதிலே இப்போது அடுத்ததாக அன்னசூக்த பட்டனம் அப்படின்னு ஸ்ராத்திலே எல்லா வேதங்கள்லேயுமே சொல்லப்பட்டிருக்குது ருக்வேதத்தில் இருக்குது யஜுர்வேதத்தில் இருக்குது சாமவேதத்தில் இருக்குது எல்லா வேதங்கள்லேயுமே அன்னசூக்தம்னு படிக்கப்பட்டிருக்கு இது எப்போ சொல்லணும்னா ஸ்ராத்திலே பரிவேஷன சமயத்திலே சொல்லணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கேன் பரிவேஷனம்னா பரிமாறுறதுன்னு அர்த்தம் பிராமணர்களுக்கு இலை போட்டோ அதில் பரிமாறுற பொழுது இந்த அன்னசூக்தத்தை சொல்லணும் இது ஆபஸ்தம்பர் சொல்கிற பொழுது சஹவை தேவானா அஞ்சா அப்படிங்கிற அணுவாகத்தையும் ரக்ஷாகும் சிஹவா புரோணுவா கே சொல்லணும் அப்படின்னு காண்பிச்சிருக்கார் ஏன்னா இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு அணுவாகமும் சேர்ந்துதான் அன்னசூக்தம்னு பெயர் இதே போல் ஒவ்வொரு வேதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அன்னசூக்தம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ராண தோஷ நிரகரணார்த்தம் அதாவது பரி சமைக்கிற பொழுதும் பரிமாறுற பொழுதும் அந்த வஸ்துக்களுடைய வாசனையை நுகர்ந்து பார்க்கும்படியாக நேரும் அப்படி நுகர்ந்து பார்த்துட்டால் அது பரியுஷித்தம்னு பேர் பரியுஷித்தம்னா பழையதுன்னு அர்த்தம் அந்த பழையதுங்கிற தோஷம் போகிறதுக்காக அதாவது பரியுஷிதத்துவ தோஷம் போகிறதுக்காக இந்த அன்னசூப்தம் படிக்கப்படணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இது ரெண்டு அணுவாக்கமாக இருக்குது இந்த முதல் அணுவாக்க என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நாம் யக்ஞோபவீதங்கிற தலைப்பில் தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் விரிவாக அதனுடைய அர்த்தத்தை பார்த்துருக்கோம் ரெண்டாவது அர்க்கிய பிரதானம் சந்தியாவந்தனத்தில் அர்க்யப்பிரதானம் பண்ணுற ச அந்த விஷயமாக நாம் தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் இந்த ரெண்டாவது அணுவாகத்தினுடைய அர்த்தத்தையும் விரிவாக பார்த்துருக்கோம் அப்படி இந்த ரெண்டு அணுவாகமும் சேர்ந்து அன்னசூக்த படனம்னு பேர் இந்த அன்னசூக்தம் சொல்கிறதுனால பரியுஷித்தத்துவ தோஷம் போகிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இந்த அன்னசூக்தங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னு விஷ்ணு புராணம் நமக்கு சொல்கிறது அதாவது வைத்திகம் அன்னசூக்தம் பௌராணிக்கம் அன்னசூக்தம்னு ரெண்டு விதமாக காட்டுறது விஷ்ணு புராணம் இப்போது பொதுவாக நாம் தேவி மாகாத்யம் பாராயணம் பண்ணுற இடங்கள்லேயே போய் பார்த்தால் தெரியும் ராத்திரி சூக்தம்னு அங்கே முதல்ல சொல்கிற வழக்கம் அது வைதிகம் ராத்திரி சூக்தம் பௌராணிக்கம் ராத்திரி சூக்தம்னு ரெண்டு விதமாக இருக்குது மந்த்ரோக்தம் ராத்திரி சூக்தம் தந்திரோக்தம் ராத்திரி சூக்தம்னு சொல்கிற வழக்கம் இந்த ராத்திரி சூத்தம் எதற்காக அங்கே சொல்கிறோம் அப்படின்னா தேவி மகாத்மியம் அம்பாளுடைய சரித்திரம் ராட்சசர்களை அம்பாள் என்ன யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாள் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறது தேவி மகாத்மியம் மார்க்கண்டேய புராணத்திலே இருக்குது அந்த சரித்திரத்தை கேட்க ராட்சசார் ராட்சசர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது ஏன்னா ராட்சசர்களை அம்பால் அடிக்கிற பொழுது தலை துண்டாக போய் விழறுது கை துண்டாக போய் விழருது உடம்புல உள்ள ரத்தமெல்லாம் கீழே சிந்துறதுன்னு அந்த சரித்திரம் காட்டுறது அதனால் ராட்சசர்களுக்கு ரொம்ப கோபம் வருது அதனாலே எங்கே தேவி மகாத்தியம் ஆரம்பிக்கிறோமோ அங்கே இராட்சசர்கள் தூக்கத்தையும் சோம்பலையும் கொடுக்குற பாராயணம் பண்ணுறவனுக்கு இந்த தூக்கத்தையும் சோம்பலையும் போக்கிறதுக்காகத்தான் ராத்திரி சூத்தம்னு நமக்கு ரிஷிகள் முதல்ல வகுத்து கொடுத்துருக்காள் தேவி மாகாத்தியம் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ராத்திரி சொல்லிக்கணும் இந்த ராத்திரி என்ன பலம்னா தூக்கம் போகும் சோம்பல் போகும் இந்த ராத்திரி சூக்தம் சொல்லாமல் நாம் தேவி மகாத்மியம் பாரணம் பண்ணால் தூக்கம் வந்துடும் பாதியில் இல்லை சோம்பல் வந்துடும் பாதியிலையே முடிக்கும்படியாக நேருந்து போயிடும் அதற்காக அந்த ராத்திரி சூக்தம்னு சொல்லியிருக்கா அது ரெண்டு விதமாக இருக்குது அதில் இந்த ரெண்டு விதமாக சொன்னதுக்கும் ஒரே பலன்தான் தூக்கம் போகும் சோம்பல் போகும் ஒரே காரியத்தை உத்தேசித்து ரெண்டு விதமாக நமக்கு ரிஷிகள் சொல்லியிருந்தால் அதற்கு விகல்பம்னு பேர் அந்த இடத்துல என்ன பண்ணணும் ரெண்டையும் பண்ணுறதா ஏதாவது ஒன்று பண்ணுறதா அப்படின்னு கேள்விக்கு ஏதாவது ஒன்று தான் பண்ணணும் அப்படின்னு ரிஷிகள் காண்பிக்கிறார் ஒன்றும் மன் மந்த்ரோக்தம் ராத்திரி சூத்தம் சொல்லணும் இல்லாட்டா தந்திரோக்தம் ராத்திரி சூக்தம் சொல்லணும் ரெண்டையுமே ஒரே விஷயத்த உத்தேசித்து ரெண்டு சொல்லியிருந்தால் அதற்கு விகல்பம்னு பேர் அப்போது ரெண்டையுமே சொல்லப்படாது எதையாவது ஒன்றுதான்னு சொல்லணும் அதேபோல் இந்த ஸ்ராத்தத்தில் அன்னசூப்த பட்டனம்னு ரெண்டு விதமாக சொல்லியிருக்கா வைத்திகம் அன்னசூப்த பட்டனம் பௌராணிக்கம் அன்னசூக்த ரெண்டு விதமாக இருக்கு சில ஸ்ராத்த சம்பிரதாயத்தில் பௌராணிகம் அன்னசூக்தத்தையும் சேர்த்து சொல்றது அப்படின்னு வழக்கத்தில் இருக்கு இந்த ரெண்டையுமே சொல்றதா எதையாவது ஒன்று சொல்றதா அப்படின்னா ரெண்டையுமே சொல்லணும் அப்படின்னு விஷ்ணு புராணம் நமக்கு காட்டுறது ஏன்னா பலனிலே வித்தியாசம் வருது வேதத்தில் சொல்ல அன்னசூக்தம் சொல்றதுனால நுகர்ந்து பார்த்த தோஷம் போகிறது அதாவது பரியுஷித்தத்துவ தோஷம் போகிறது இந்த பௌரா பௌராணிக்கமான அன்னசூக்தம் சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா ரெண்டு விதமான பலன் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நக்னத்துவ தோஷம் போகிறது பரியுஷிதத்துவ தோஷம் போகிறது அப்படின்னு புராணம் நமக்கு காட்டுறது இந்த அன்னசூத்த பௌராணிக்கம் அன்னசூத்த பட்டனம் மத்ஸ்ய புராணத்தில் இருக்குது இதை வழக்கம் இது விஷயமாக விஷ்ணு புராணம் என்ன சொல்கிறது இந்த நாம் ஸ்ராதத்தில் பிராமணர்கள் சொல்கிற பொழுது வேதாத்தியனம் பண்ணினவர்களாக சொல்லணும் வேதம் இருக்கணும் ஸ்ராத்தத்தில் சாப்பிட்ற சாப்பிட்ற சாப்பிட வந்த பிராமணர் இடத்துல வேதம் இருக்கணும் பூர்ணமாக வேதம் படிச்சிருக்கணும் இல்லாட்டா காயத்ரியாவது சொல்கிறவராக இருக்கணும் அப்படின்னு பிராமணர்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த வேதத்தை அடிப்படையாக வச்சிருந்து தான் சிராதத்திற்கு அவர் வரிக்கப்படுறார் அந்த வேதம் பணம் வாங்கிட்டு விற்கப்படாததாக இருக்கணும் பிரம்மயஜம் சொல்லி சுத்தி இருக்கணும் தப்பாக அத்தியனம் பண்ணாதவராக இருக்கணும் இது மூன்று தோஷங்களும் இருந்தால் நக்னகான பேரு அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது ரிக்கஜாம சம்ஜேயம் த்ரயவர்ணாவிரத்விஜா ஏதா முஜதியோ மோஹாத்து சனக்ன பாத்தகி ஸ்மிருதா ரிக்வேதமோ எஜுர்வேதமோ சாமவேதமோ அசர்வணவேதமோ அதே சரியான முறையில் படிக்கப்பட்டதாக இருக்கணும் காயத்ரியாக இருந்தாலும் கூட அது தவறாக படிக்கப்பட்டதாக இருந்தாலோ அல்லது பணம் வாங்கிட்டு சொல்லப்பட்டதாக இருந்தாலோ அதற்கு நக்னஹானு பேர் அப்படின்னு விஷ்ணுபுராணம் காட்டுறது அந்த நக்ர தோஷம் போகிறதுக்காக இந்த பௌராணிகமான அன்னசூக்த படனம் சொல்ல படனம் அப்படின்னு அதே போல ஸ்ராத்திலே நாம் நிறையா வஸ்துக்களை வச்சுருக்கோம் சமைக்கிறதுக்கு அரிசியிலிருந்து ஆரம்பித்து எவ்வளோ வஸ்துக்கள் வச்சுட்டுருக்கோம் காய்கறிகள்லாம் வாங்கி நறுக்கி சமைச்சு பண்ணுறோம் அதிலே சில வஸ்துக்கள் பரியூஷிதத்துவ தோஷத்தை அடையிறது அப்படின்னு விஷ்ணு புராணம் காட்டுறது அதில் அந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு விஷ்ணு புராணம் காட்டுறது என்னங்கிறத அடுத்த பார்ப்போம்